وما بدلوا تبديلا وقال النبي عليه الصلاه والسلام لا تصبوا اصحابي فان احدكم لو انفق مثل احد ذهبا ما بلغ مد احديم ولا نصفه رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام ألا وتر علالنم நிகரட்டு அன்புடையோனுமாக எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க அனைவர்களுக்கும் தலைவராக முத்தரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமீனிய ரசூலுல்லாஹி சல்லாஹு வலேஹி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாவதாக அலமதுல்ல கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே சென்ற மாதம் நம்முடைய நதி சல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்களுடைய அகளு பைக் சம்பந்தமாக நதி அவர்களுடைய அகளு பைக்கில் யார் யார் சேருவார்கள் அவர்களுக்கு மாண்புகள் என்ன சிறப்புகள் என்ன கண்ணியம் என்ன என்பதை செந்த நாம் பார்த்தோம் நபி சல்லம் லாஹிவம் அவர்களுடைய அகுளுபை எடுத்துக் கொண்டோம் என்றால் அதுல நபி அவர்களுடைய மனைவிமார்களும் சேருவார்கள் நபி அவர்களுடைய மகள்மார்கள் மகன்மார்கள் பேரண்கள் பேச்சிகள் அதே மாதிரி நபி அவர்களுடைய சாட்சி நபி அவர்களுடைய மாமி போன்றவர்களும் நதியவர்களுடைய குடும்பத்துடன் யார் யார் சம்பந்தம் வைத்தார்களோ அவர்கள் அனைவர்களும் சேருவார்கள் என்பதை நாம் செந்த மாதத்திலே கவனித்தோம் இன்றைய தினத்தில் நாம் எதை கவனிக்க கவனிக்கிறோம் என்றால் ரசூல் லாஹி சல்லு அலஹி சல்லம் அவர்களுடைய அகுளுபேட்டில் உள்ள ஒரு சிலரை ஒரு கூட்டம் நேசிக்கிறார்கள் அவர்களுடைய அகுளுபத்திலே உள்ள ஒரு சிலரை மிக மோசமாக தாக்குகின்றார்கள் ஏற்றுகின்றார்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் அவ்வாறு கண்டிக்கக்கூடிய ஒரு பிரிவுணர்களை பற்றி கொஞ்சம் விளங்குவது நன்றாக இருக்கும் மேலான பிரியார்களே சகோதரர்களே அவ்வாறு சொல்லக்கூடியவர்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் என்று கூறக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களுடைய வரலாறை முதலாவது நாம் கொஞ்சம் விளங்கி அதற்கு பின்னால் அவர்களுடைய கொள்கைகளை விளங்கிக் கொள்ளலாம் அந்த உருவானது எப்படி செய்தார்கள் ஆனால் நபி அவர்களுக்கு சொல்ல முடியாத பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சிரமங்களையும் மக்கள் முச்சரிக்கை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் பதிமூன்று வருடம் மக்களவிலே நபி அவர்கள் இருந்து அவர்களுடைய தொல்லையும் சோதனைகளையும் தாங்க முடியாமல் அல்லாஹுடைய உத்தரவு அடிப்படையில் என்றால் மதீனாவிலே இரண்டு சார்களால் சோதனை ஒன்று மதீனாவை இன்னும் ஒன்று முஸ்லிம்களை போன்று வேடம் அடித்துக் கொண்டிருந்த முனாக்கெண்கள் அந்த யூதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மதீனாவை சூழ யூதர்களுடைய பல குடியேற்றங்கள் இருந்தன ஒவ்வொரு கட்டத்தில் நபியவர்களை எதிர்த்து போரிட்டுக் இருந்தார்கள் எல்லா யுத்தங்களிலேயும் அவர்கள் தோல்வி தழுவினார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹிஜ்ரி ஏலிலே நடந்த அந்த ஹைபருடைய யுத்தம் அந்த ஹைபருடைய வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி ஹைபரிலே முழுக்க முழுக்க யூதர்கள் தான் குடியேறி இருந்தார்கள் அவர்கள் அந்த வெற்றியிலே தோல்வி பெறுகின்றார்கள் அது மா பல யுத்தங்களில் அவர்கள் முயற்சி செய்து யுத்தங்களில் அவர்கள் தோல்வியை தழுவிபடுகின்றார்கள் அதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய மறைமுகமான உதவிகளும் இன்னும் பல நாடுகளை ரசூல் அல்லாஹி தல்லாஹூ தள்ளம் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள் நபிவர்களை எதிர்க்க முடியவில்லை என்று இன்னும் ஒரு அந்த யூதர்கள் முயற்சி செய்தார்கள் நபியவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக நபி சூனியம் செய்தார்கள் யூதர்களில் ஒருவன் ஒரு யூத மதத்திலே உள்ள ஒரு பெண்ணை வைத்து நஞ்சூட்டப்பட்ட உணவை நபியவர்களுக்கு கொடுத்தார்கள் இந்த ரிவாயத்தும் புகாரி ஷரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னும் நேரடியாக நபியவர்களுக்கு பல தகாத வார்த்தைகளை கொண்டு யூதர்கள் நபி அவர்களை கேது கிண்டல் செய்தார்கள் அந்த நேரங்களிலும் அல்லாஹு உதவி செய்து அவர்களும் இஸ்லாமும் அதற்கு பின்னால் அவரது போன்ற பல நாடுகளை இஸ்லாமியர் வெற்றி கொள்கின்ற இதை பார்த்து சகிக்க முடியாத செய்தும் இவர்களை அடக்க முடியல நன்றி அதை பயன்படுத்தியும் இவர்களை கீழே தட்ட முடியவில்லை அதனால் ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் வேறு ஒரு திட்டத்தை வேறு ஒரு சதி திட்டத்தை அவர்கள் தீர்த்துகின்றார்கள் அதுதான் இஸ்லாமியர்களாக அவர்கள் வெளி ரங்கத்தில் வேஷம் போடுகின்றார்கள் அதாவது உண்மையிலேயே களிமா சொல்லி இஸ்லாத்திலே நுழைந்து இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டம் ஆரம்பிக்கின்றார்கள் அவ்வாறு செய்தவர்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹிபு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அவன் ஆரம்பத்தில் இருந்தான் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு போன்ற நாடுகளுக்கு சென்று முஸ்லிம்களுக்குள்ள சில பிரச்சனைகளை வைத்து அவர்களை பிரிக்க பார்த்தான் அந்த இடங்களில் முஸ்லிம்கள் அந்த பிரிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை அவன் அங்கிருந்து திரும்பி சென்று அவன் தனக்கு கீழால் வைத்துக் கொண்டு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அதாவது அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வருவார்கள் ஆனால் நபி அவர்கள் வரமாட்டார்கள் என்று நம்புகின்ற இது எப்படி சாத்தியப்படும் அவர்களே வருவார்கள் என்றால் முகமது சல்லு அலேஹி வசல்லாம் அவர்களும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு புதிய கருத்தை அவர் உண்டு பண்ணினார் அவர்களே வரணும் வரத்தான் வேண்டும் என்று ஒரு கருத்தை போட்டு பார்த்தான் அதை ஏற்று ஒரு சிலர்கள் அவனுடைய கூட்டத்திற்குள்ளே வந்துவிடுகின்ற இப்பொழுது இரண்டாவது ஒரு கருத்தை போடுகின்றான் உலகத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வசி அதாவது அவரால் நிச்சயமாக ஒரு பிரதிநிதி வர வேண்டும் என்று அந்த கருத்தை உருவாக்கி நபி அவர்களால் ல்லாகு அான் என்று ஒரு கருத்தை அவர் ஏற்படுத்துகின்றார் ஒன்றும் செய்ய முடியவில்லை இலகிய தன்மையை சொல்லக்கூடிய நுழைந்து ஏற்படுத்தி கடைசியில் அவன் கொண்டு வந்தான் அவர்களுக்கு தேவையான அவனுடைய ஆதரவாளர்களை வைத்து இறுதியில் அவர்கள் சகோதரர்களே அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அவர்களுடன் ஒரு சிலர் சேர்ந்து விட்டார்கள் அவர்களை சண்டித்தாங்க வருது ஒரு கூட்டம் அலியை பார்த்து நீங்க அவர்களை நெருப்பிழை போட்டு அவர்களை நெருப்பிலை போட்டு எரிக்க உத்தரவிடுகின்றார்கள் இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஆம் நீங்க ரப்ப என்பதற்கு இதுவே ஆதாரம் என்றால் நெருப்பால் தண்டிக்க கூடியவன் அல்ல அதனால் நீங்க தான் அல்ல என்றும் சொல்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் மேலான பெரியாரளே சகோதரே அதிலிருந்து உருவானவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் என்றால் உலகத்தில் பல பிரிவினர்கள் அதே மாதிரி அவர்களுக்கு மத்தியிலே பல பிரிவினர்கள் உலகத்துடைய பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாம் பேச கூடிய ஒரு கூட்டம் யார் என்று சொல்ல ஒரு கூட்டம் உலகத்திலே உள்ள பயங்கரமானவர்கள் இஸ்லாமிய அந்த ஷரியாவுக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் என்றால் அந்த இஸ்ன அஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் தான் அவர்களுக்கு இஸ்னா அசரியா என்று கூறப்படும் அலி ரபி அல்லாஹான அவர்கள் முதல் தொடர்ந்து வந்த பனிரெண்டு பேர்களை அவர்கள் இமாம்களாக ஏனென்றால் அவர்கள் முஹம்மது ஹதரத் முஸ்தா ரஹமத் அவர்களுக்கு பின்னால அதே மாதிரி அலி நபி அலி தபி ஹசன் அஸ்கரி முஹம்மது மஹதி என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வந்த பனிரெண்டு இமாம்கள் இந்த பனிரெண்டு இமாம்களையும் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் இவர்களுக்கு நபிமார்களை போன்ற அந்த அந்தஸ்து இருப்பதாக வாதிடக்கூடியவர்கள் அதனால தான் இவர்களுக்கு இஸ்னா அசரியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது மேலான பெரிய சகோதரர்களே இவர்களில் அநேகமானவர்கள் ஈரானில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய கொள்கையை பரத்தியவர் ஆன்மீக தலைவர் என்று எங்களில் சிலர்களும் அடிக்கடி சொல்லுவாங்க ஆன்மீக தலைவர் என்று அவருக்கு ஒரு பட்டப்பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள் அவர்தான் இந்தியாவுடைய கொள்கையை முழு உலகத்தில் சமீப காலத்தில் பரத்தியவர் அவர்களுக்கு தனியான எங்களுக்கு அல் குத்து ஆறு கிரந்தங்கள் இருப்பதாக இருப்பதை போன்று அவர்களுக்கு அல் குத்து நான்கு மிக முக்கியமான இடம் நம்முடைய கிதாபுல் ஒரு கிதாப் இருக்குது அல் இஸ்தி என்று ஒரு கிதாப் இருக்குது இந்த நான்கு கிதாபுகள் நம்முடைய ஆறு கிரந்தங்களை இந்த நான்கு கித்தாபுகள் தான் அவர்களுக்கு மூல ஆதாரம் நம்முடைய கொள்கை இந்த இரண்டு சேர்ந்தவர்கள் இவர்கள் கொள்கையில் உள்ளவர்கள் அல்ல பனிரண்டு பேத்துடைய கரு இவர்கள் நல்லவர்கள் ஆனால் இவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலேயே அந்த பனிரெண்டு இமாம்களும் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை மேலான கித்தாபுகளில் அவர்களுடைய கித்தாபுகளிலே இருந்து ஆதாரத்தோடு இந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் என்றால் முதலாவது அவர்கள் அவர்களுடைய பனிரண்டு இமான்களை அவர்கள் நபிமார்களுடைய சரத்திலே வைத்திருக்கின்றனர் நபிமார்களே போன்று இவர்களை கொண்டு ஈமான் கொள்வது கட்டாயம் இவர்களை கொண்டு யாரு ஈமான் கொள்ளல்லையோ அவர்கள் முஸ்லிம்களே அல்ல அதைவிட ஒருபடி மேல் ஏறி அவர்களுடைய பூமியிலே உள்ளவைகளையும் அறிவேன் அறிவேன் என்னென்ன நடந்ததோ அதையும் அறிவேன் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் என்னென்ன நடக்குமோ அதையும் நான் அறிவேன் என்னுடைய பனிரண்டு இமாம்களும் அறிவார்கள் என்று அவர்களுடைய எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் பார்த்து மரி உங்களுக்கு கூட கூட நாயகமே சொல்லுங்க அலமு மறைமுகமான விடயங்களை அல்லாஹு அறிய முடியாது வேற ஒரு ஆயத்தில் என்ன கூறுகின்றார்கள் நம்முடைய அந்த பனிரண்டு இமாம்கள் அவர்களுக்கு வானத்தில் உள்ளவைகளும் தெரியும் பூமியிலே உள்ளவைகளும் தெரியும் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் நடப்பவைகளையும் தெரியும் நரசத்திலே நடப்பவைகளையும் தெரியும் அவர்களுடைய சொல்லுவாங்க எங்கட கித்தாபு அந்த மாதிரி இல்லை என்று அவர்கள் அந்த நபிமார்கள் அந்த பனிரெண்டு இமாம்கள் அவர்களுடைய கருத்துப்படி நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம் முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் நாங்கள் நம்பி இருக்கிறோம் மனிதர் என்ற ரீதியில் தவறுகள் நடக்கலாம் ஆனால் நபிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆனால் இந்த கூறுகின்றார்கள் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அமர் அல்லாஹு வழிபடும்படி அல்லா உத்தரவிட்டிருக்கின்றான் எட்டாம் பக்கத்தில் கூறுகின்றார்கள் அவர்கள் நாடுவதை முடியலாம் அவர்கள் நாடுவதை அல்லாஹும் நாடிபடுவான் என்ற கருத்தை கூறியிருக்கின்றனர் முதலாவது ஆயத்து எங்கு அவர்களை பார்த்து அல்லா கூறுகின்றான் தந்ததைக்கு கூடாது ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் நபிமார்களுடைய தரத்தை பெற்றவர்கள் அவர்கள் பாவங்கள பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு முழுமையான எல்லா சக்தியும் இருப்பதாக குறிப்பிடுகின்ற சகோதரர்களே அவர்களுடைய கொள்கைகள் எத்தனையோ இருக்குது மிக முக்கியமானவைட்டும் இன்றுக்கூடிய இந்த குரான் இதில் மாற்றம் இடம்பெற்றிருக்குது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சில விடயங்கள் கூடுதலாக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட அவர்களால் நம்ப அறிவிப்பு இருக்குது இந்த அளவுக்கு மாதிரி ஒன்று சேர்த்ததாக சொன்னால் அவர் மிகப்பெரிய பொய்யன் அல்லா இறக்கி வைத்த குரானை யாரும் உண்மையான முறையில் ஒன்று علي அவர்களுக்கு பின்னால வந்த இமாம்களும் என்றே குறிப்பிடுகின்றார் அவர்களுடைய இன்னொரு அலிஸ்வலாத்து வசலாம் நபி அவர்களுக்கு கொண்டு வந்த அந்த குரானுடைய ஆயத்துகள் மொத்தம் பதினேழு கொள்கை என்ன குரான் பதினேழு ஆயத்துகள் இருக்கின்றது ஆனால் அதிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயத்துகளை சஹாபாக்கள் மூடி மறைத்தார்கள் அதுல ஹதரத் அலி அவர்களுக்கு பின்னால வந்த அந்த சிறப்புகள் அதனால் நாம் ஓதக்கூடிய இந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாது கூடுதல் குறைவுதல் ஏற்பட்டிருக்கிறது அவங்க உண்மையான குரான் எங்க அவர்கள் கூறுகின்றார்கள் உண்மையான குரான் அதற்கு பின்னால வந்த அவருக்கு பின்னால வந்த ஹசைன் அவருக்கு பின்னால வந்துலாபிதீன் அவர்களுடைய கடைசி இமாம் தான் முகமது மஹதி என்று சொல்லக்கூடியவர் நாம் சொல்லக்கூடிய இமாம் மஹதி வேற இவர்கள் சொல்லக்கூடிய முகம்மதி அவர்களுடைய நாலாவது ஐந்தாவது வயதில் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார் மறைந்து விட்டார் நெருங்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இமாம் வரும் கூறுகின்றோம் இமாம் மஹதி அல்ல அந்த முகமது வருவாரு அவர்களுடைய குழந்தைகளை கொள்கையை என்ன செய்ய அந்த குரானை அது மாத்திரமல்ல இந்த குரான் கூறுகின்ற ஆயத்துக்கள் ஒன்று உதாரணத்திற்கு நாங்கள் சொல்லலாம் குரான்ல ஒரு இடத்துல வருது ஆலமுல் அருவாகல வைத்து எல்லாத்மாக்களையும் வைத்து அல்லா கேட்டான் வருது அலி அவர்கள் ஒரு அமீரு என்று அந்த ஆயத்தில் இருப்பதாக அவருடைய குரானில் எழுதப்பட்டிருக்கின்றது அடிக்கடி நாங்கள் ஓதுகிறது சூரத்துல் அசுர் والعصر إن الإنسان لفي خسر إذر كبنة لأباركال سيرتر کرانك وإنه فيه إلى آخر الدهر وإنه فيه إلى آخر الدهر هذا كديسي كالم وريكم إذير مادر إرطن ينده إنته يند وريطن دي أباركال انده قرآن لأسيرتر کرانك سورة آل عمران لأ إن الله صفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران إنته ورده الله حضرت آدم حضرت نوح அவர்களுடைய குடும்பத்தையும் தெரிவு செய்தான் அவர்களுடைய ஆள் அவர்களுடைய பெமிலி அவர்களுடைய அகுளுப்பை தெரிவு செய்தான் என்று அவர்கள் குரானில் மாத்திருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே இவர்கள் குரானோடு இந்த அளவுக்கு தயவுசெய்து கொஞ்சம் இன்றைக்கு சிலவையில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தாமதமாகலாம் நாங்கள் ரொம்ப சுருக்கமாக பேச முயற்சி செய்கின்றோம் ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான தலைப்பாக இருப்பதனால அதனால தயவு செய்து கொஞ்சம் நேரமாகிவிட்டாலும் பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இவர்கள் குரானுடைய அடிப்படையில் இந்த அளவுக்கு அவர்கள் குரானை பற்றி ஏசுவது குரானை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன சஹாபாக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல்ல இந்த குரான நபீரத்திலிருந்து எங்களுக்கு அறிவித்தது யார் சகாபாக்கள் அவர் حضرات عبد الله ابن عباس, அவர் حضرات عبد الله والمسعود, bọn देम முக்கியமான صحাবাக்கள். அவர்கள் தான் குர்ஆன் எங்களுக்கு அறிவித்தாங்க. ஆனால் இவர்கள் அந்த صحাবাக்களை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளல என்பதை கூட அந்த صحাবাக்களை வீக மூஸமான முறையில் தாக்குகின்றார்கள். அந்த صحাবাக்களை திக வன்மையாக கண்டிக்குகின்றார்கள். இந்த அளவுக்குંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંંં இவர்கள் சிலைகள் இவைகளை விட்டும் இன்னும் நான்கு பெண்களுடைய சிலைகள் சொல்லக்கூடிய இந்த நான்கு பெண்மணிகளை விட்டும் நாலு ஆண்களுடைய சிலை நாலு சிலைகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம் வேறு அவர்களுடைய ரிவாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சிலை கிசாப்புகள் எதலாவது வெளியாகியதற்கு பின்னால்தான் நம்முடைய ஆட்சியை தொடருவோம் எழுதியிருக்கின்றனர் அறிவிக்கின்றார் محمد அவர்களுக்கு <desk> அவங்கிட்டங்களா அவர்கள் ஒரு தவறான வேலையில் ஈடுபட்டு அவர்களை பற்றி ஆயத்திகள் பரிசுமானவர்கள் ஆனால் இவர்கள் கூடுகின்றார்கள் அவர்களுடைய முகம்மது மஹதி என்று சொல்லக்கூடியவர் வந்தால் முத முதல்ல அவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார்கள் என்று அது மாத்திரமல்ல அவங்களோட கொள்கை நபி அவர்களுடைய என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சகாபாக்களை தவிர நபியுடைய வபாத்துக்கு பின்னால மூணு சகாபாக்கள் விட்டார்கள் அவர்களுடைய நாலாவது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானியமைச்சு அவருடைய வருது அவர் எழுதி இருக்கிறாங்க இந்த காலத்துடையானதுமையாக உபகாரமாக நடந்து கொள்ளுங்க அநியாயங்கள் அல்லா தடுக்குகின்றான் அவர்களுடைய தப்சீர் அல் கும்மி என்ற கிதாபில் இருநூத்தி பதினெட்டாவது பக்கத்தில் எழுதுகின்றார்கள் என்றால் அபூபகர் முன்கர் என்றால் உமர் பகை என்றால் ஒஸ்மான் ரவி அல்லா வேலான பெரியார்களே அவர்களை அவர்கள் சொல்வது மட்டுமல்ல செயல் ரீதியாக மறைமுகமாக செய்து கொண்டும் நாம் இந்தியாவில் ஊதி கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய ஒரு ஆசிரியர் அவர் பாடத்தில் வைத்து சொன்னார் உத்தரப்பிரதேச அவர்கள் முன்னாள் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் சம்பந்தமாக முக்கள் போய் விட்டு போகாமல் திருந்தி வந்துட்டார். அவர் வந்து அந்த ஹதீஸ் ஹசரத்து அவர்கள் அழுதழுது சொன்னாராம் நான் டொய்லட் போகல கால் வைக்கிற அந்த ரெண்டு கட்டில ஒரு கட்டில அபுபக்கர் ஒரு கட்டில உமர் என்று எழுதப்பட்டிருந்து நான் திரும்பி கொண்டு என்று அவர் அதே அவருடைய பிரயாணத்துல சொல்லி இருக்கின்றார் இன்னும் ஒரு அறையில நான் பார்த்தேன் வெளியிலிருந்து ஒரு சிலர் வேகம் வேகமாக செருப்பால் கொண்டிருந்தாங்க அந்த அறையுக்குள்ள கட்டில் மூணு தலையணைகள் வைக்க நான் ஒரு தலைபகர் அவர்கள் உள்ள அழைப்பு வந்தது போய் கொண்டு வந்த ஒரு ஆளின் சொன்னார் அவர்களுடைய அவர்களுடைய உங்களுக்கு பெரிய வித்தியாசம் அதற்கு பின்னாலும் அவர்களுடைய கொள்கை தக்கையா என்று ஒன்று இருக்கிறது மேலான பெரியார்களே சமோகர்களே தக்கையா என்றால் உண்மைக்கு மாற்றமாக பேசுதல் அப்படி பொய் சொல்லுதல் பொய் முழு உலகத்தில் யாருமே முஸ்லிம்கள் ஜனாதிபதி ஒரு சிறிய பிரச்சினை அவர்கள் பொய் சொன்னார் என்பதற்காக வேண்டி அது யாரு சொன்னாலும் முழு உலகமும் ஏற்றுக் ஒன்று தான் பொய் இஸ்லாம் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றது ஆனால் இந்த என்பது இந்திய மார்க்கம் தகையா இல்லையோ யாரு பொய் சொல்லையோ அவருக்கு வருது உங்களோட தீன நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அதை எப்படி பாதுகாக்கலாம் நீங்க தக்கையாவை கொண்டு அதை மறைத்துக் கொள்ளுங்க இந்த பை நகலா ஈமானோ யாருக்கு தக்கைய அவர்கள் மிக முக்கியமான ஒரு வணக்கம் வேறொரு பத்தில் ஒன்பது அவருமா அவங்கல்மாதானம் செய்யலுமா அவருடைய ஒப்பந்தம் செய்யலுமா இந்த அவர்களது மிகப்பெரிய வணக்கம் மிகப்பெரிய பெரியார்களே சகோதரர்களே அதனால சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வெளி ரங்கே இருந்தாலும் வேணும் என்றால் அவர்கள் சொல்லலாம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்கள் சொல்லுத்தான் மண் அந்த கொண்டு வந்து அதை நல்ல காட்சி செய்வாங்க அவர்கள் சொல்வார்கள் மண்ணை விட மேலான பெரியார்களே சகோதர்களே நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் இவர்கள் குரானை ஏற்காதவர்கள் நபித்தோழர்களை ஏற்காதவர்கள் மூன்று கடிபாக்களை திட்டி தீர்த்தவர்கள் இந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் அதனால் அவர்களுடைய சூழ்ச்சிகளில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளோம் ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் ஈரானுக்கும் சமீப காலத்தில் அவர்களுக்கு மத்தியில நெருக்கம் இருக்குது பல பொருளாதார உதவிகளை இந்த நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கொள்கையுடைய அடிப்படையில நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில வருஷங்களுக்கு முன்னால இஸ்லாமியர்களை மேற்கத்திய நாடுகள் தாக்கி நாங்கள் அந்த நேரத்தில் ஈரான் தான் மிக ரொம்ப வேகமாக நின்றது யூதர்கள் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு எதிராக அவர்கள் நாடுகளும் இவர்களுடன் கை கொடுத்தாது உள்ளம் ஏும்பு நம்முடைய மக்களையும் அவர்களுடன் இருந்த பத்தியில் இருப்பாங்க அந்த உங்களுடன் செய்த அவர்களை மறுத்தோட மறுதளித்தோடு போன்றவர்களை மோசமாக மிக தரமத்த நிலையில தாக்கியும் அவர்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது கட்டத்தில் சொன்னாங்க அவர்களுடன் பேச்சு கொடுக்காதீங்க அவர்களுடன் கதைக்காதீங்க இந்த அந்த அளவுக்கு பயங்கரமானவர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் அவர்களுடைய கொள்கையை மறைமுகமாக பறத்த பல முயற்சிகளை செய்வாங்க நிறைய பெருந்தொகையான அந்த கவர்ச்சியான பரிசுகளை கொடுத்து அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை அவர்களுடைய கொள்கையின் பக்கம் பிரித்தெடுப்பது சிறையாக எத்தனையோ பத்திரிகைகள் நெக்சின்கள் கூட எங்களோட நாட்டிலையும் முழு உலகத்தில் பறித்துக் கொண்டிருக்கிறாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோக்களே அதனால நாம் இதை எதற்கு கூறுகின்றோம் என்றால் நாம் சுண்ண தூர்ஜமாக கொள்கை முதலாவது நாம் நம்மை திலங்க இந்த கொள்கைக்கு யார் யார் மாற்றமாக இருக்கிறார்களோ அவர்களையும் ஓரளவு நாம் அடையாளம் காண இனும் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம் எப்போது நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆயிரத்தி நானூற்றி செத்தம் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த அகுள் பைத்தில யாரையும் பிரித்து காட்டாமல் அகுள் பயிற்சி உள்ள அத்துணை பேர்களையும் ஒரே மாதிரியாக இடை போட்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அதே மாதிரி அபருவர்களையும் நாம் நேசிப்போம் அவர்களுக்காக இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன சதித்திட்டம் தீர்க்கப்படுகின்றதோ அவைகளை இல்லாமலாக்கி தூய இஸ்லாத்தை பாதுகாக்க முயற்சி செய்வோம் ஆகவே எல்லாம் வல்ல நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குற்றங்குறைகளை பொறுத்தருள்வானாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களுடைய பெண்களை பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக விசேஷமாக இஸ்லாத்திற்கு எதிராக போர்வைகளில் என்னென்ன சதித்திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லா தமிடு ஆக்கி வைப்பானாக அவர்களுக்கு பாதகமாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக உதவி செய்வானாக அல்லா நம்முடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாப்பாயாக இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை சந்திரவாயாக ரமதானை அடைந்து உனக்கு விருப்பமான நல்ல அமல்கள் அந்த இரவையும் பகலையும் கழிக்க ஜோதி செய்வாயாக நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக